அந்த நாட்டின் கண்ணும் எனவே தன் கண்ணும் நிகழாமல் காத்து தன் நாட்டின் கண்ணும் நிகழாமல் காத்து போனா மனுஷன் மன்னிக்கணும் உரையோட கருத்து இல்லையானால் நம் கருத்துக்கள் சொத்தை முழுமையாகாது சத்தியம் நாம என்ன அரசியல் நெறியில் வந்த அறநெறி வளாமல் காத்து சரி வாரை நேடும் தோளால் வென்று ஒரு அரசு அதனால அந்த ஆண்மை எப்படி வாரை நேடும் தோளால் அருமையான தோல் அந்த தோல் வலிமையினாலே அவருக்கு பயவர் என்பது யாரும் இதாகும் அந்த மாதிரி இருந்தாலும் என்னுடைய அந்த ஆண்மை கண்டு தானே அஞ்சு விடுவானா அப்படி வென்று மாற்றமுனைகள் பாத்தி உரை திறம்பாத நீதி உரை திறம்பாத நீதி உரை திறம்பாதன்னு சொன்ன சொல் மாற்றுவதில் சொன்ன சொன்னதுதான் அப்படி சொல்லுவது சரியான சொல்லாகவும் சொல்லுக சொல்லை அச்சோ அச்சொல்லை பிரிதோர் சொல் வெள்ளிஞ்சொல் இன்மையு ாலே திருவர் சொல்லுல்லை அறிந்துடாதும் பொருளும் அதனும் இல்லை இப்படி ஊரை தீரம் அப்படி அருமையான ஆட்சியானத்தை வந்தாராம் தீரை செய் நீர்த்தடையான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் இன்னும் ஒரு பெரிய அவருக்கு மன மகிழ்ச்சி இந்த அடியோருடைய வேடம் அப்படியே பார்த்துட்டார்னா அவ்வளவுதான் அவர் உயிரூட்டார் அப்படிப்பட்டது அவ்வளவு அன்பு அடியவர் வேடமாவது யாது அடியவர் வேடமாவது யாது நம்ம சொல்லால சொல்ல நம்ம சொல்ல என்ன சொல்றது எனக்கு என்ன தெரியும் ஒன்னும் தெரியாதுங்கிறத முடிஞ்சு போச்சுருவேன் என்ன ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈதன் பணியலதுலார் ஈரன்ஜினியாதும் கூரை வீரர் அந்த வேதம் அவரே சொன்னது செய்களார சொன்ன அதனால் ஆரம் கண்டிகை அருமையான நேபாளத்திலிருந்து தூய்மையான உருதராக்கிட்டு தரிச்சிருப்பாங்க காலையும் நண்பகலும் மாலையும் எல்லாம் எடுத்து வைத்து யாரும் இல்லாத இடத்துல தனித்தெருந்து அருமையான திருவைந்த இடத்தில் திருநீர் மாறாமல் இருக்கும் அவர்கள் இறைவனிடத்தும் மற்ற தன்போன்று மற்ற அடியும் வணக்கமுடையவர்களாக இருப்பவர் மிகுந்த எளியமையாக இருப்பார் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் இங்கேயும் யாருன்னு சொல்லல யாருன்னு சொல்லல மங்கையை பாகமாக உடையவர் மண்ணும் கோயில் எங்கனும் பூசை நீடி மக்களையும் நாட்டையும் காப்பது இன்றிமையாக காப்பாற்ற வேண்டும் என்ற இப்படியாக நல்ல திருக்கோவில் வழிபாடு சீவரம் ஏடிசை பாடல் ஆடல் பொங்கிய சிறப்பின் மல்க போற்றுதல் புரிந்து வாழ்வார் தங்கள் நாயகருக்கு அன்பத்தால் சார்புண்டில்லாரு அவருக்கு என்ன சார்புன்னாரு இறைவனுடைய அடியவர் தான் தன்னுடைய உயிருக்கு சார்பு சார்பு இந்த சார்புன்னு சொல்லும் போது திருக்குறள் ஞாபகத்துக்கு வரணும் என்ன பண்றது நீங்க இங்க பெரிய எங்க சுத்தி ரெங்கர சேவின்னு மயனு சொல்ற மாதிரி நீ எங்க போனாலும் திருக்குறளை விழுந்து விழுந்து தான் இருந்திருக்கணும் சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழிகிழ்த்து சார்தரா சார்தரும் நோய் திருக்குறளை பாழாப்பு தமிழை படிக்கிறவனு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது படிச்சவன் தான் தமிழ் எம்ஏ பாஸ் பண்ணவனாக இருக்கா மேம் என்ன பெரிய மேன்னு ஆடு கத்துறதாட நான் இப்படிதான் சொல்லி தக்கிறேன் மன்னிக்கணும் என்ன அல்லவா நான் எம்ஏன்னு சொல்றது இல்லை மே தமிழக பொழுது அந்த ஆயிரத்தி முன்னூற்று சார்பு என்ன சார்புன்னா அரியவருடைய சார்புதான் இந்த உயிருக்கு சார்பு சார்பு உணர்ந்து சார்பு கெட படிப்பின் பிரயோஜனம் இல்லை ஒழியின் அடார தேவாலும் ஊரும் போலத்துக்கிட்டு இருக்கக்கூடாது தெரிஞ்சிருக்கு ஒழுங்கணும் அதை நடைமுறை கொண்டு வரணும் சார்பு கட படிப்பின் பிரயோஜனம் இல்லை ஒழியும் சார்தரம் நோய் சார்தரா இதெல்லாம் பக்காசமயம் பக்காசமயம் எந்த சார்பு நம்ம சார்பு கடை விழுகிறது இப்ப எந்த அரசியல் நல்லா ஆட்சிக்கு வருதோ அந்த சார்பு நிமிஷம் சார்பு கடை போன ஆட்சி கடை இப்படி ஒரேதுவான் ஒழிகின்னு அந்த வந்த ஆட்சிக்கு ஏ தலம் போட்டின்னா சார்தரம் நோய் சார்தரா உனக்கு மண்ணெண்ண போக்குவரத்து திட்டி அதிகெல்லாம் எல்லாம் கிடைக்கும் அதுக்கு முதல்ல எந்த அதிகாரத்தில் இருக்குது அந்த பொருள் அதை தெரியணும் உனக்கு மெய் உலதில் ஒரு அதிகாரத்தில் இருக்கு என்ன தலைப்பு வெய்யுணுதல் இந்த உலகின் அப்பாற்பட்ட சார்பு என்பது முதல்ல விளைஞ்ச சார்புல அதனால அடியவருடைய சார்பு தான் சார்பு அது அல்லாத சார்பு அல்ல என்று கொண்டார் திருக்குறள் அப்படியே வச்சு இழைக்கலாம் இழைக்கலாம் அப்படி இருக்குது அப்படி இருணாவது பாட்டும் முடிஞ்சு போச்சு நாலாவது பாட்டு தேடிய மாடு நீடு செல்வம் ஆடிய பெருமா அன்பற்கு ஆவண ஆகும் என்று நாட்டுக்கு வேண்டிய பொருட்கள் என்னென்னவோ அவற்றை எல்லாம் கொடுத்தனும் மக்களுக்கு வேண்டிய பொருட்கள் அரசு இயல் அரசு நடப்பதற்குரிய பொருள் எல்லாம் கொடுத்து தானாக ஈட்டிய பெரும் பொருள் எல்லாம் என்ன செய்வார்னாரு இந்த மாதிரி அடியொருளுக்கு கொடுப்பார் தேடிய மாடு நீடு செல்வம் தேடிய அம்மாள் தேடப்பட்ட இன்னைக்குமே கூட சொல்றேன் முன்னோரால் ஈட்டப்பட்ட பொருளை செஞ்சால் நமக்கு பயன் இல்லை தன்னார் திருவள்ளூர் ஆடார தாளாத்தி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை ஏற்பொருட்டு தாளாத்தி தன் முயற்சியால் வந்தார் தன் முயற்சியால் அப்படி தந்த பொருள் தக்காருக்கு வேளாண்மை ஏற்பொருட்டு பெரியவா பாட்டோமோ ஒரு நாலஞ்சு தலைமுறை சாப்பிட்லாங்க எங்களுக்கு இருக்குது அதுல நான் வந்து ஒவ்வொரு மாசமும் அரைக்கட்டில் வச்சிருக்கிறேன் ஒரு விதத்துல அவங்களுக்கு நன்றி செலுத்துவாங்க என்னன்னு கேட்ட முன்னோர் கருத்தை மாற்றாம செஞ்சுட்டு இருக்கிறான புண்ணியவான் வாழ்க அந்த அளவுதான் அது வேணும் ஆனால் முழு பயன் இல்ல முழு பயன் இல்ல நீ ரத்த வேற அந்த பொருளை கொடுக்கணும் அப்பதான் அந்த ஆன்மா கரையரும் தாள பொருல்லாம் தக்கா இருக்கு மக்களுக்கு செய்வது மகேசனுக்கு செஞ்சது குப்பையில கொண்டு போன தத்துவமே குப்பை தத்துவம் எவன் சொன்ன எந்த மலையும் சொன்ன ஒரு வயலும் சொல்லல தாளாட்டி தந்த பொருள் எல்லாம் தக்கா இருக்கு தக்கா பகல்ல கொள்ளடிச்சு அதில் ஐயானு கட்ட ஒண்ணு கொடுத்துட்டீங்கன்னா மகேஷன் பூஜைய மக்களுக்கு சேர்ந்து மகேஷும் பூஜைய பாவம் அவ்வளவும் பாவம் தகுதியோட கொடுங்க விருந்து கூட நல் விருந்து ஒம்புவானில் அடார நல் விருந்து ஒம்புவானியல் அதுதான் சொல்ல சொன்ன ஆமா மக்கள் செய்ய பணியை மகேசன் செய்யற பணிங்கிறது ரொம்ப தவறான கருத்து முற்றிலும் மறுத்து வேணும் நானும் சொல்லிய தக்கா இருக்கு போட்ட நல் விருந்து அதனால எனவே அதனால தேடிய மாடு நீடு செல்வம் தம் முன்னோரால் ஈட்டப்பட்ட பொருள் அல்ல தம் கால எல்லையிலே தம்மால் ஈட்டப்பட்ட பொருளை அடிவொள்ள செய்வார் அப்படி செய்வாராம் பொங்கிய சிறப்பின் மல்க போற்றுதல் நாடிய மனத்தினோடு நாயன்மாரணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார் இப்படி எல்லாம் வரும்போது வீட்டில் வந்தாங்கன்னா அவர்களுக்கு கொண்டு வந்து மணி புகுந்து பாதம் விலைக்கு எல்லாம் செய்து பொருள் கொடுத்து அனுப்புவா இங்க பெயர் வரவில்லை இன்னும் பெயர் வரவில்லை சரி இன்ன அவர் நாளில் இங்கள் தீரம் புரிந்து ஓர் மன்னன் அன்னவர் தம்மை வெல்லும் ஆதையால் அமர் பொன்னணி ஓட யானை பொறுப்பதிகாலால் மற்றும் பன்முறை இழந்து தோற்று பரிபவப்பட்டு போனான் ஒரு ஆளு இவருக்கு எதிரி அவன் என்ன பண்ணான்னாரு அடிக்கடி படையெடுப்பான் வழக்கமாக படையெடுப்பான் வழக்கமாக தோற்று போடுவான் கஜிரி திறன் முறை எடுத்ததுன்னு சொன்னது பதினேழு முறையா என்ன சொல்லுவாங்க அது மாதிரி ஒவ்வொரு முறையும் எல்லாம் எடுத்துக்கடுத்து அப்புறம் மாத்மா வருவான் போட்டுடுவான் கடைசியில் தோற்றுவான் ஓடி போடுவான் இப்படி ஒரு அவன் அரசியாக இலக்கியத்தில் சேக்கல தண்ணிப்பட்ட பாடல சொல்லி வச்சிருக்க ஆனா அதை போய் தனியாக மதிப்பு கொடுத்து இதெல்லாம் பொறுத்திருந்து விளம்பரப்படுத்திக்கல ஆனால் விளம்பரப்படுத்தாவிட்டாலும் அது பொறுத்திருந்து பாட்டு இப்படி இழந்த மாட்டான் மெய்ப்போருள்வே எந்தன் சீலம் அறிந்து போற போக்குல எத்தனாவது பாட்டு தெரியுங்களேன் ஆறாவது பாட்டு மெய்ப்போருள்வே எந்தன் சீலம் அறிந்து இவற்றை என்ன பண்பாடு இருக்குங்கள் என்ன பண்பாடு இருக்குங்க அடியார்னா அடார்கள் ஆகவே திருநீர்னா அவருக்கு அப்படியே ஆட்பட்டுவார் உருதுராக்கம் அணிந்தவர் ஆட்பட்டுவார் ஆகவே திருநீர் உருதுராக்கம் இது பெருமாண்டத்தில் அன்பு அடையிடத்தில் அன்பு இதை புரிந்து கொண்டான் சீலம் இல்ல இதை அணிந்து வெந்நீர் சாத்தும் அப்பரு வேடம் கொண்டே அர்த்தத்தில் வெல்வானாக செப்பரும் நிலைமை எண்ணி திருக்கோவலூரில் சார்வான் பார்த்தான் எதிர்த்து நின்று செய்ய முடியாதுன்னு வச்சுட்டு அடுத்து நின்று செய்யலாம் அடுத்து நின்று அடுத்து நின்று என்ன செய்யணும் இவர் இவர் என்ன எதில் விருப்பமோ அந்த விருப்பத்தின் வடி நாம் போக வேண்டும் என்று கருதுனா அதனால என்னங்க அந்த விருப்பின் வழி போவதனால அருமையா திடீரணிந்தான் வெந்நீர் சாத்தம் அப்பெரு வேடம் கொண்டினர் வெந்நீர் இப்போ இது வரைக்கும் தொட்டதில்லை பஞ்சத்துக்கா பரம்பரைக்கான்னு சொல்லுவாங்க நாங்கள் அதுக்கு அதுக்கு மேலே சொல்கிறதில்லை அதுக்கு மேலே சொல்ல மாட்டோம் மரத்தில் இருக்குமா அதான் சொல்ல மாட்டான் ஆனால் பஞ்சத்துக்கா பரம்பரைக்கா டேஷ் விட்டுடுவோம் அதுக்கு வர சொல்லு துறவியாக இருக்கும் இல்லைங்களா நான் சொல்ல மாட்டேன் அது மாதிரியுமே பஞ்சத்துக்கு பரம்பரையான பரம்பரை இல்லை பஞ்சத்துக்கு இப்போ இவரை வெல்வதற்காக நல்ல அருமையாக மாதிரி இந்த காதலை பிடிச்சி இந்த காதலை நிறுத்திட்டு இருக்கும் அவர் மேலும் இங்கேலாம் வந்து சகாரா பாலைவனும் அதனால் இங்கேயெல்லாம் வேற போகும் தண்ணீர் இப்படிலாம் போகும் நம்ம இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால இங்கேயோ ஒன்று நிறுத்தி விட்றோம் அப்படினால இங்கே வரைக்கும் அதை பாட்டுக்கு போகும் கவலை இல்லாமல் அதனால் இங்கே இருந்து அப்படி எடுத்து முருகா முருகா முருகா முருகா உடல் அமைப்பு சாத்தி திருக்கோவிலூருக்கு வந்தாலும் இப்பொழுது ஒலியும் ஒலியும் இப்பொழுது ஒலியும் இதோ இப்பொழுது இந்த பகைய இங்க பகையரசன் பேர சொல்ல பகையரசன் வருகிறான் எப்படி வருகிறான் இதுவரை பன்முறையும் தோற்று நம்முடைய முறையில் சொன்னா யானை தேர் குதிரை காலாட்படை எல்லாம் வைத்து வைத்தும் வெல்ல முடியாமல் தோற்று போய் அவனுக்கு அவனுக்கு ஒரு அவமானமும் இருக்கு இந்த முறை கண்டிப்பா தோற்க முடியாமல் நாம வெல்லணும் என்று கருதினா அதற்காக என்ன செய்தான் இவர் எதில் ரொம்ப விருப்பமோ அந்த விருப்பத்தை அவங்க உண்டான் அந்த விருப்பம் இருந்து அருமையாக தெரியும் இட்டு போயிடுவார் இப்படி எங்கே இதோ தெருக்கு ஒரு முன்ன வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா நால்வகை படையோடு வருவான் முதல்ல வந்து போர் முனை அறிவிச்சுட்டு வருவான் இப்போ அதெல்லாம் வேணும் தன்னன் தனியார் தனியார் அதனால் பார்மியாக இப்போ வெந்நீர் சாத்தி என்று மட்டுமே சொன்னார் எஞ்சியது வாழா விடுத்தார் என்ன செஞ்சிருப்பாங்க கீழே காவி உடை மற்றதெல்லாம் உடுத்தி அப்படி வந்திருக்குறான் அதெல்லாம் சொல்லலைங்களே சொல்லியது நீரு சாத்து எனவே அதற்கேற்ற கோலம் கொண்டு வந்து என்பதெல்லாம் நாம் பார்த்துக்கணும் அல்லவா அப்படி ஆக பொறுப்பு வந்து மெய்யலாம் நீரு பூசி இப்ப அவனுடைய இதுதான் ஒளிவலாம் நீரு பூசி உடம்பெல்லாம் நீர் பூசக்கூடாது அது ரொம்ப ஞானியர்கள் வந்து இப்போ நம்முடைய பெருமான் வந்து மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் என்று அப்பர்சாமின் சொல்கிறார் அது பெருமான் வந்து திட்ட நிலை அப்படி அணிந்திருப்பாருங்க நாம் வந்து நெறியா அணியணும்னு சொன்னால் அதற்கு விதியெல்லாம் இருக்குது முறைகள்லாம் இருக்கு அதுதான் தீட்சையில் ரொம்ப அருமையாக கற்றுக் கொடுப்பார் கற்றுக் கொடுப்பாரு வடக்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி எப்படி முதல்ல முதல்ல உச்சியில் இப்படி வைக்கணும் அது இது முதல்ல திருநீர்த்த இதாக இட்டு விட்டு இப்படி விட்டு இட்டு விட்டு வந்து குழைத்து மந்திரம் சொல்லி அதில் இங்கே இப்படி வைத்து இல்லை இரண்டு முறை அப்படி வைத்து அப்புறம் அண்ணாந்து மூன்று அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் முழங்கால் பதினாறு இடங்கள் பிறகு காதில் இப்படி அணிந்து பிறகு இங்கே அப்படியே கழுத்தில் இப்படி அணிஞ்சி நான் அருமையான கருத்துக்களை நமக்கு அவர் அந்த பெரிய நூல் வேண்டாம் என்று மாத்திரையா கொடுத்தா தான் நாற்பது ஒரு மண்டலம் சார் இதை ஒரு மூணு வேலை சாப்பிடுறது சரியாக போடும் தான் அப்படிங்களாங்கண்ணா மெய்யலாம் நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி முடித்து கட்டி இந்த வேணிகள்னு சொன்னார் அது அந்த காதல் அப்படின்னு கேட்டால் சொல்லும்போது நம்ம தாவியோ இதுக்கெல்லாம் எல்லாம் இயல்பாக அது மாதிரி அந்த சடை அமைந்து அது தவத்தினுடைய வலிமையினா அது இப்ப இவனு தவமே கிடையாத ஆளு அவமே செய்யறாங்க இயல்பான கூந்தல் மயிர் சேர்த்து ஆலம்பால் இருக்குது ஆலம்பாலோட சேர்த்து சேர்த்து அப்படி தெரிச்சா அது ரெண்டு பீஸ் பீசு ஒட்டிக்கலாம் அது மாதிரி ஒரு அஞ்சாறு போட்டு அதை எடுத்து கட்டணும் தானே இப்ப இயல்பாக இருக்கிறது வேற இது அதான் வேணிகள் முடித்து கட்டி ஒவ்வொன்று தனித்தனியா ஜடையா வச்சு அப்புறம் இதெல்லாம் சேர்த்து போட்டு முடிச்சான வேணிகள் முடித்து கட்டி கையினில் படை கறந்த புத்தக கவலியே பார்த்தான் கையில ஒரு அருமையா பாண்டிஜியிலையோ அல்லது நம்ம தஞ்சை சரபூஜிலையோ அல்லது கன்னி மாறான் போய் பழமையான சுவடி எதுன்னு இருக்கான்னு பார்த்தான் இருந்தது அதை குடும்பம் கொஞ்சம் அடியேனுக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டான் ஏன்னா பார்த்தா அது ஏறத்தாழ வந்து கிபி கி க எல்லாமே கீ மு வெளியில் இருக்கிற நூலாக இருக்கும் அந்த இந்த ஏடுக்கு எங்கேயுமே கிடைக்கிறீங்களே அப்படி ஒரு அருமையான ஏடாயிற்று என்று உயிரோடும் வெளியாக இருக்கும் அந்த மாதிரி அந்த ஒரு அருமையான சோழி எடுத்து வைத்து கொண்டு அதை வீட்டிலேயே சரி பார்த்து அந்த சோனியில் தனக்கு வேண்டிய ஒரு ஆயுதம் கருவியும் உள்ளே வச்சு அதை மேலெல்லாம் கட்டிவிட்டாங்க உள்ளே அது இருக்கிறது மேலே என்ன இருக்கிறது உள்ளே அது இருக்கிறது எதுன்னு சொல்லப்படாது ஆனால் எல்லாரும் விளைக்கணும் பரிமையண்ட மடித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் படித்தது ஒழித்து எதை மடித்தல் சொன்னார எதை நீட்டல் சொன்னாராசாமி திருக்குற மடித்தல் நீட்ட அதுதான் பரிமையான உள்ள கருதிச்சு என்ன சுவாமி திருவள்ளுவர் எழுவாய் பாடுறார் மெய்யலாம் நீரு பூசி அந்த சடையினை ஒவ்வொன்றாக திரித்துகி அதனால முடிச்சு கட்சி மேல வைத்துக் கொண்டு கையில ஒரு பழைய சுவடி அதற்குள்ளே அதனை வைத்து அதற்குள்ளே அதனை வைத்து நல்ல இருக்கி கட்டி இப்பொழுது இதோ தெருவழியாக வருகிறார் இதோ அரண்மனை அந்த வாயிலுக்கு வருகிறார் அப்படியே ஒலியும் ஒலிமா எடுக்கிறார் மை போதி விளக்கே என்ன மானத்தின் உள் கருப்பு வைத்து இதுதான் ஆழமான மை போதி விளக்கே என்ன இந்த ஓமை அவர் முடியுது அப்படியாது மேலே நல்ல சுடர் இருந்தாலும் கூட அந்த சுடர் நல்ல சிவப்பா இருக்கும் அந்த சுடருடைய கீழ் பகுதி அந்த திருக்கு பக்கத்துல என்ன இருக்கும் ஒரு கருப்புருப்பு கருப்புரு அப்ப மற்றவர்களுக்கெல்லாம் விளக்கும் தருகின்ற விளக்கிற்கு அந்த சுடருக்கு சுடரின் கீழே என்ன இருக்கும் ஒரு கருப்பு இருக்கும் என்ன மனத்தின் உள்கரு அப்போ பொறுத்துங்க பொறுத்து என்ன தெரியுதுன்னு கேட்டா இதோர் விளக்கு இந்த விளக்கு எது சுடர் விடுது தடை திருநீர் மெய்யலாம் அணிந்த திருநீர் கையில் இருக்கிற புத்தகம் இது ஒளி எது கருப்பு இங்கேதான் டன் இருக்குது தென்பகலாடியா மை போதி அப்ப விளக்கு எது இங்கே திருச்சடையும் திருநீரும் அந்த கையில் இருக்கிற கவரியும் அந்த நடை உடை வருகின்ற அந்த பாவனை எல்லாம் வராடாடா சார் யாரோ ஒரு தவச்சு போராடு பாருங்க இங்கே விழுந்து வணங்கிக்க அப்படி பல பேர் விழுந்து வணங்க அப்படி வருது அப்படி இருக்கிறவரு மை போதி விளக்கே என்ன மனத்தில் கருப்பு வைத்து பொய்தவ வேடம் கொண்டு புகுந்த இது வரைக்கும் பேர் சொல்லல இந்த மகாபாவி யாரு சார் யாரு சார் பேரை சொல்லுங்க சார் அப்படின்னா இது ஒரு உத்தி நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் இப்படி எல்லாம் பாருங்களேன் மனதை தூண்டிவிட்டு அப்புறம் சொல்லுங்களேன் புண்ணியமான் பேரான் சொல்லுங்களேன் அரண்மனைக்கு போராணி முத்தநாதன் இலக்கியம் இருக்கும் என்றால் ஆயிரம் ஆயிரம் பேர் மனசனம் எழுதியிருப்பான் நம்ம தமிழில் அது சமய நூலாக திருமுறைகளில் ஒன்றாக போனதுனால தன் பெருமை தானறியா தன்மை என்கான் சாடலோ பெருமானே தன் பெருமை தெரியாது நாம அப்படித்தான் அது ஒரு சமாதானியா தன்மை என்கான் சாடலாம் மெய்பதையெல்லாம் பாதிக்கு மேல போயிருப்பேன் ஆமா மணியை பாத்தே தான் பேசுவோம் வணக்கம் நன்றி உடனே தருவாங்க கையில் சொல்லிக்கிட்டு போடுவோம் அதுதான முக்கியம் முருகா முருகா நீ தான் காக்கணும் எனவே பொடங்கொண்டு தலை போட்டு ஜெய்கிரார்த்தம் வரலாற்றில் அந்த வரலாற்று உரிய தலைவரின் பெயர் கூறுதலில் தனித்திறமை உடையவர் தனித்தருமை உடையவர் இப்பாடி எங்கெல்லாம் அதெல்லாம் இதோ இப்பொழுது நீங்க வந்தான் வேடம் கொண்டு இதுக்குள்ள வர்றான் தெருவில் மாதவ வேடம் கொண்டவன்க நான் மாடம் தோறும் போதை சூடு அழக பாற கொடை கொடி ஆட மீது சோதி வெண் கொடிகள் ஆடும் சூடர் நெடு மறியில் போகி ியர் பெருமான் கோயில் திருமணிவாயில் சேர்ந்தான் இது இப்பொழுது தெருவில் போகிறார் தெருவில் போகும்போது ஒரு நிழற்படம் எடுக்கப்படுகிறது இப்படியே பார்த்துட்டு போறாராம் இல்லை பார்த்துட்டு போறாராம் இருமருங்கு அப்படி பார்த்துக்கிட்டே போறாடோம் அப்படி போகின்ற பொழுது இருமருங்கு நல்ல மாடிகள் நல்ல மூன்றடுக்கு ஐந்தடுக்கு மாடிகள் அந்த ஐந்தடுக்கு மாடிகள் அப்படி இரு மருங்கும் இருக்க அதை பார்த்து கொண்டே போகிறா அந்த மாடிகளில் என்ன நிகழ்ச்சி அப்படின்னு மாதவேடம் கொண்டவன்கணான் மாடம் தோறும் கோதை சூழ் அழக பாற கொடை கொடி ஆட ஒரு அருமையான நிகழ்ச்சி அந்த மாடங்கள்ல ஒரு என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு கேட்டா இதோ இரண்டாவது மாடி அந்த இரண்டாவது மாடியில நல்ல கூந்தலையுடைய பெண்கள் எல்லாம் ரொம்ப அருமையா ஆடியும் பாடியும் எழுந்து கொண்டிருக்கிறான் இரண்டாவது மாடியில் மூன்றாவது மாடி அப்படினு கேட்டீங்கன்னா நல்ல அருமையான ஒன்பான் மணிகள் நவரத்தனங்கள் சொல்றமே அந்த ஒன்பான் மணிகளாலும் இடைத்து செய்யப்பட்ட அப்படியே அந்த ஒளிமிகு தான் ஒளிமிகுதான் அப்படியே பார்க்கிறார் பார்க்கும் இரண்டாவது மாடியில் என்ன நல்ல கூந்தலை பெண்கள் அருமையாக ஆடியும் பாடியும் பகழ்கிறார்கள் இதோ மூன்றாவது அடுக்கு மாடியில் அந்த ஒன்பான் மணிகளும் இடைக்கப்பட்ட அப்படியே வேலைப்பாடு அப்படியே ஒளிவிட்டு வீசுகின்றன சி கே எஸ் சிவகழமணியார் கோவையில் இருந்து வாழ்ந்தவர் அவர் உரை அதுக்கு முன்னு பேர் உரை எழுதிருக்கிறாங்க ஆனா கொஞ்சம் ஆழமாக என்ன எழுதினவர் என்ன விலங்கு தெரியுமா தெரு வர்ணனை வேணுமா பெரிய தடாத படி செய்ய போறாம அடாத படி செய்கிறவன் அரண்மனையில் விட்டு என்ன செய்ய ஒளியாவது மாடியில் பெண்கள் அப்படி ஆடுகிறார் மூன்றாவது மாடி நல்ல நவரத்னங்களால் இணைத்து அருமையாக ஒளிவிட்டு கிடக்கிறார் அப்ப மேலே ஒளி மூணாவது மாடியில் அது கீழே இந்த கூந்தல் கருப்பு இப்பொழுது நேயர்களை இந்த இவனுடைய கோலத்துக்கு வர யாரு இவன் போறவன் முத்தநாதன் மேலே தடையும் திறனேறம் உள்ளே கருப்பு எனவே இவனுடைய பிரதிபொம்பம் தான் அப்ப மாடி ரெண்டாவது மாடியது இவன் எஞ்சு மூணாவது மாடியது இவன் தடையும் திறனேறம் தொல்காப்பியில நோக்குவையெல்லாம் அவையே போறது அவையே போற இந்த பாடாப்பன் தொல்லாப்பிய வர மாட்டீங்க என்ன தெரியுமா தெரியுமா தலைவியே எல்லாமால தோணும் எல்லாம் தோணும் பாடுவா மரத்தை பார்த்தாலே மன மண்ணை பார்த்தாலே நோக்குவையெல்லாம் அவையே போறது நோக்கு அவையே போற பார்க்கறதுதான் இது சித்தின்பத்துல இங்கே எனவே அந்த இரண்டாவது முடிவில் எப்படி இருக்கு இவன் இப்ப அப்படியானால் தெருவில் போகின்றவன் முத்தநாதன் மட்டுமா இங்கே வந்து நீங்கள் காணுகிறீர்கள் இல்லை இந்த ஒரு கொடியவன் போகிறதுனால தெருவே கொடியவராக இருக்கிறது தெருவே கொடியவராக இருக்க சொன்னமில்ல எப்படி நல்ல அப்படி வாடிய நல்லதி அப்ப எந்த இடத்துல யார் நல்லவர் இருக்காங்க மேலெல்லாம் முடிவுடையதாக அதன் அடியெல்லாம் ஒரே கருப்பாக இருக்கின்றது பொல்லாத பய போனதுனால தெருவும் அப்படி காட்சியளிக்கிறது எப்படி நல்லவர் ஆடவர் அவ்வளவு நல்ல என்பது இங்கும் வாய்மை ஆயிடுச்சு இதெல்லாம் உயர்ந்த கற்பனையினுடைய சிகரம் அறிவர் வரலாறு மட்டுமா பாடினா எண்ணில் நல்ல கதிக்கு யாருமோ குறைவில்லை ஒத்துக்கொள் ஆனால் மண்ணில் நல்ல வண்ணம் சுவைக்கலாம் இஞ்சி இஞ்சி இலக்கியங்கள் எல்லாம் வைத்தது எப்படி சுவைக்கிறோம் மண்ணில் நல்ல வண்ணம் சுவைக்கலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாருமோர் குறைவில்லை I don't know how to handle it.